ம் பிரபரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா கிருஷ்ணா கீத்தமே நமத்தம் சரினஞ்சனாணமே அதிஷா மனிச்சாய்ஷர் சமூல சம்சார விரட்சத்தை வர்ணனை பண்ணினார் அதாவது பிரம்மனோட மாயையோட சகிதமாக இருக்கிற இந்த பிரபஞ்சம் ஆக இந்த பிரபஞ்சமானது மாயா சகித பிரம்மனை காரணமாக கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் இந்த மாய படப்பை பற்றற்ற தன்மையினால் விட்டு விலக வேண்டும் அந்த மாயா சகித பிரம்மனுக்கு ஆதாரமாக இருக்கிற மாயா ரஹித பிரம்மன் மாயையோடு சம்பந்தப்படாத பிரம்மனை உணர வேண்டும் அதற்குரிய தகுதிகளை பெற்றுக்கொண்டு அப்படின்னு பார்த்தோம் பிறகு ஆத்மா அல்லது பிரம்மன் ஸ்வயம்பிரகாசுவரூபம் அதுதான் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து கொண்டு சரீரத்துக்கு வேறாகவும் கொண்டு இருக்கிறது சரீரமிட்டு சரீரம் மாறுவதாகவும் இருக்கிறது ஆஹ் பிரம்மனுடைய அம்சந்தான் இந்த ஜீவாத்மா இது மாயையினாலே அப்படி காட்சி அளிக்கிறது அதை வர்ணனை பண்ணுறார் ஆக பிரம்மஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டதை விட பிரம்மன் ஜீவனாக இருக்கிறாருங்கிறது தான் அதிகமாக இங்கே உபதேசிக்கப்படுகிறது பிறகு மறுபடியும் பிரம்மஸ்வரூபத்தை பற்றி இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே என்ன சொல்லுகிறார்னா இந்த ஜீவன் உடம்பு விட்டு உடம்பு போகிறபோது இந்த இந்திரியங்களையும் மனசையும் சேர்த்து எடுத்துண்டு போகிறான் அப்படின்னு சொன்னது இங்கே சொல்லுகிறது ஸ்ரோத்திரம் அப்படின்னா காது சக்ஷு கண்கள் ஸ்பர்ஷனஞ்ச தொட்டு உணரக்கூடிய தன்மை ரசனம் காது கண்ணு தோல் ஸ்பர்சனம்னா தோல் ரசனம்னா நாக்கு கிராணம் முகர்தல் மூக்கு அது மாத்திரமில்லை अयम, அயம் அதிர்ஷ்டாய இவைகளையெல்லாம் சார்ந்திருந்து விஷயான் उपसेवते. இந்த பரபிரம்மமானது இந்த சரீரத்தில் ஜீவன் ரூபமாக இருந்து கொண்டு கண்காது மூக்கு நாக்கு தோல் இவைகளையெல்லாம் சார்ந்திருந்து மனதை சார்ந்திருந்து உலக விஷயங்களை அனுபவிக்கிறது இந்திரிய விஷயங்களை இந்திரியங்களோடு இணைந்து அனுபவிக்கிறது ஆகவே உடலுக்கு வேறாகவும் இருக்கிறது உடலோடு இணைந்து உலக இன்பங்களை விஷயங்களை எல்லாம் சேவிக்கிறது இங்கே ஞானேந்திரியங்கள் மாத்திரம் சொல்லியிருக்கு கர்மேந்திரியங்களை நாம் சேர்த்து கொள்ளணும் ஆக அனுபவிக்கிறது அதே சமயம் செய்கிறது போக்தாவாகவும் கர்த்தாவாகவும் இந்த பிரம்மமானது இந்த சரீரத்தில் ஜீவரூபனாக இருந்து கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய நோக்கம் என்னன்னா இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவரூபமானது ஜீவன் பிரம்மன்னு புரிஞ்சுண்டு இந்த ஜீவத்துவத்தை விழணும் அப்போ அதுக்கு பேர் முக்தின்னு பேர் ஆகவே நான்கிற தத்துவம் உண்மையிலேயே பிரம்ம தத்துவமாக இருக்கிறது அதை அறியாததுனால இந்த ஜீவன் என்ன பண்ணுகிறான்னா சரீரத்தில் இருந்து கொண்டு இந்த அனுபவங்களையெல்லாம் பெறுகிறான் இந்த உடலுக்கு வேறானவன் நான்கிறதும் தெரிகிறதில்லை அந்த உடலுக்கு வேறாக இருக்கிற நான் உண்மையில் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருள் என்பதையும் அவன் உணர்வதில்லை அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுக்கு அடுத்த ஸ்லோகமும் இந்த கருத்தை சொல்லி அறிவுள்ளவனுக்கு தான் இது தெரிய போகிறது என்று சொல்லப்போகிறது அதை நாம் நாளை படித்து பொருள் தெரிந்து கொள்ளலாம் இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓமாரானந்தர் அவர்களுடைய